வணக்கம் நற்றிணையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரிலிருந்து சாமி மன்னரை பார்க்க அதிகாரிகள் மூவரும் மூட்டையுடன் வந்தார்கள் அவர்களை கண்ட மன்னன் அவர்களை வரவேற்றான் வரவேற்று மன்னன் அந்த மூட்டைகளை அவிழ்த்து பார்க்கவில்லை அதற்கு பதிலாக தனது காவலர்களை அழைத்தான் அந்த காவலர்களிடம் மன்னர் ஒரு கட்டளையிட்டார் என்னவென்றால் காவலர்களே இந்த மூவரையும் நாம் அரண்மனையில் தயார் நிலையில் வைத்திருக்கும் மூன்று அறைக்குள் வைத்து பூட்டிவிடுங்கள் என்று கட்டளையிட்டார் பின்னர் அதிகாரிகளை பார்த்து உங்கள் நீங்கள் மூவரும் தாங்கள் கொண்டு வந்த சாக்கு முட்டைகளுடன் அந்த அறைக்குள் போக வேண்டும் இன்னும் இரண்டு வாரங்களுக்கு உங்களுக்கு வெளியிலிருந்து எந்த உணவும் பரிமாறப்பட மாட்டாது நீங்கள் சேகரித்து கொண்டு வந்திருக்கின்ற காய்கறிகள் வளங்கள் மற்றும் கிழங்குகளை வைத்து நீங்கள் இரண்டு வாரம் உயிர் வாழ வேண்டும் என்று கூறிவிட்டு மன்னர் சட்டவிட்டார் அதிகாரிகள் மூவரும் தனித்தனி அறையில் அடைத்து வைக்கப்பட்டார்கள் முதலாவது அதிகாரி ரொம்ப அருமையாக இரண்டு வாரங்கள் தன் கழித்தார் அவருக்கு அவர் கொண்டு வந்த காய்கறிகள் கனிகள் மற்றும் கிழங்கு வகைகள் இரண்டு வாரங்களுக்கு போதுமானதாக இருந்தது அவர் இரண்டு வாரம் கழித்து நல்ல உடல்நிலையுடன் வெளியே வந்தார் இரண்டாம் அதிகாரி கொண்டு வந்தது என்னவோ கொஞ்சம் காய்கறிகளும் மற்ற அழுகிய பழங்களும் தான் அவரால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை இருந்தாலும் அவர் உயிரை கையில் பிடித்து கொண்டு நோயாளியாக வெளியே வந்தார் மூன்றாம் அவர் வெறும் சாக்குப்பையில் சரகுகள் தானே இருந்தது அதை வைத்து அவரால் எப்படி உயிர் வாழ முடியும் ஒரு நாலு ஐந்து நாட்கள் தான் தாக்குப்பிடித்தார் அதற்கு பின் அவர் இறந்தே போய்விட்டார் அதிகாரியை மாகாணத்தின் முதலமைச்சராக நியமித்தாராம் இந்த கதை வாழ்வியல் தத்துவத்தை மிகவும் அருமையாக விளக்குகிறது அதாவது ஒரு இடத்தில் ஆயிரம் பசுக்கள் இருந்தாலும் தன் தாயை தேடி வரும் கன்று ஆயிரம் பசுக்களில் தன் தாயை சில நொடிகளில் கண்டுபிடித்து அதனுடன் போய் சேர்ந்துவிடும் அதுபோலத்தான் ஒருவர் செய்யும் வினையின் பயனானது அவர் எங்கிருந்தாலும் அவரை கண்டுபிடித்து சென்றடைந்துவிடும் ஒருவர் நன்மையோ தீமையோ நல்லதோ கெட்டதோ எது வேண்டுமானாலும் செய்யும் சுதந்திரத்தை இறைவன் வழங்கியுள்ளார் ஆனால் அந்த செயலின் பலனை அவரவர்தான் அனுபவித்தாக வேண்டும் என அழுத்தமான நீதியினையும் இறைவன் வைத்துவிட்டார் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் நல்லதே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நாடு போற்ற வாழ்வோம் நண்பர்களே